வணக்கம் நேயர்கி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு முதலாவது ஆங்கில நாளிதழான த டெய்லி குராண்ட் சிஓ யூஆர்ஏஎன்டி த டெய்லி குராண்ட் நாளிதழ் லண்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் பி நாற்பத்தி ஏழு ரக விமானம் அணுகுண்டு ஒன்றை தவறுதலாக வீழ்த்தியதில் தெற்கு கரோலினாவில் பலர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பது பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேலில் பேருந்து ஒன்றை கடத்தி முப்பத்தி நான்கு பொதுமக்களை கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெக்கேல் கேர்பச்சேவ் அவர்கள் சோவியத் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லித்துவேனியா சோவியத் யூனியனிலிருந்து தன்னிச்சையாக விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜானட் ரெனோ என்பவர் அமெரிக்காவின் முதலாவது அட்டார்னி ஜெனரலாக பொறுப்பேற்று கொண்ட பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இன்போசிஸ் நிறுவனம் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்குச்சந்தையில் பெற்று முதலாவது இந்திய நிறுவனம் என்ற பெருமையை பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மிச்சேல் பேச்சலட் என்பவர் சிலி நாட்டின் முதலாவது பெண்ணதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பான் நாட்டின் சென்டாய் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென் அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள கயானா விண்வெளி ஏவுதளத்தில் ஏரியன் ஐந்து ராக்கெட் ஏவப்பட்டு வெற்றிகரமாக அது இன்சாட் நான்கு என்ற இந்திய செயற்கை ஸ்கைநெட் ஐந்து என்ற பிரிட்டன் செயற்கை சுமந்து சென்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதன்முறையாக சூசன் ஜே ஹான்ஸ் மற்றும் ஜேம்ஸ் எஸ் வாஸ் ஆகிய அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அண்டவெளியில் நீண்ட கால அளவாக எட்டு மணி நிமிடங்கள் மிதந்து சாதனை படைத்தனர் இவர் இவர்கள் மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று டிஸ்கவரி எனும் அமெரிக்க விண்வெளி ஓடத்தில் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து கிளம்பி பன்னாட்டு விண் சுற்று நிலையத்தில் குடியேறியவர்கள் இவ்விருவரையும் சேர்த்து அந்த பயணத்தில் மொத்தம் 10 பேர் இடம்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு சித் பவானந்தர் ராமகிருஷ்ண குருகுல மரபைச் சேர்ந்த துறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ராமசாமி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சக்தி கிருஷ்ணசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் ரசாக் ஹுசைன் மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஜந்த மெண்டிஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்சாண்டர் பிளம்மிங் ிஷ் உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வே ஆர் சுந்தரம் இந்திய விடுதலை இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் அனந்த கிருஷ்ண சர்மா கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திக்குரிசி சுகுமாரன் நாயர் மலையாள இயக்குனர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரொடால்ப் ஹெல் ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓமக்குறிச்சி ஓமக்குறிச்சி நரசிம்மன் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு த ஆனந்த மயில் ஏழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சு சபாரத்தினம் ஏழத்து பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீபாத பினாகபாணி இந்திய பாடகர் மற்றும் மருத்துவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வே தில்லை நாயகம் நூலகவியலாளர் தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் இன்று லித்வேனியா விடுதலை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே